ியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று உங்களுக்காக சுவாமிஜி விவேகானந்தரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர் வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் நூற்றி ஐம்பது முன்பு குதிரை வண்டிதான் தான் போக்குவரத்துக்கு பயன்பட்டது அப்படி ஒரு வண்டியில் சிறுவன் ஒருவன் பள்ளிக்கு செல்வது வழக்கம் ஒரு நாள் மாணவர்களிடம் நீங்கள் பெரியவனானதும் என்னவாக ஆசை ஆசைப்படுகிறீர்கள் என கேட்டார் ஆசிரியர் மாணவர்கள் அவரவருக்கு விருப்பம் போல வழக்கறிஞர் ஆசிரியர் மருத்துவர் என சொல்லிக் கொண்டே வந்தனர் நான் குதிரை வண்டிக்காரன் ஆவேன் ஒரு சிறுவன் ஆசிரியர் கேலி செய்தார் வீட்டிற்கு சோகமாக வந்த சிறுவன் தாயிடம் பள்ளியில் நடந்ததை விவரித்தான் ஏன் குதிரை வண்டிக்காரனாக ஆசைப்படுகிறாய் என பள்ளிக்கு செல்லும் போது வண்டிக்காரன் குதிரை ஓட்டுவதை பார்ப்பதால் எனக்கும் ஆசை எழுந்தது என்றான் இதை கேட்ட தாய் மகாபாரத படம் ஒன்றை எடுத்து காட்டி குதிரை வண்டிக்காரனாக வேண்டும் என்பது சொன்னதில் தவறில்லை ஆனால் எப்படிப்பட்ட குதிரை வண்டி ஓட்டுபவனாக இருக்க வேண்டும் என்று தெரியுமா மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினானே கிருஷ்ணன் அவனை போல நீயும் சிறந்த தேரோட்டியாக இருக்க வேண்டும் என்றார் அந்த சிறுவனை சுவாமி விவேகானந்தராக பிற்காலத்தில் விளங்கினார் நன்றி